ப்பொழுது திருநாட்டு சிறப்பு என்ற பகுதிக்கு வருகிறோம் வழக்கமாக இதுவரையில் ரத்தனகிரி வந்ததில் காலங்கறந்து வந்ததில்லை உரிய நேரத்தில் தான் வர முடிந்தது இந்த ஒரு நாள் மட்டும் இன்று காலை பெறப்பட்டாலே அதிலும் பேருந்துகள் நம்முடைய ஐயாவில் சொன்னது போல ஆங்காக இப்ப நாட்டு சிறப்பு என்று சொல்லி மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சிக்கல் இல்லை பிற பிற இலக்கிய பேராசிரியர்களுக்கு இருக்கிற அமைப்பான அமைப்பு நம்முடைய சேக்கடா பெருமானுக்கு பல்வேறு வகையில் சில நெருக்கடிகள் உண்டு எம்ஜிஓர் எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசியது ஒவ்வொரு பெரியவர்களை பற்றி ஜீவகனை பற்றி மணிமேகலை பற்றி கோவலன் கண்ணியை பற்றி ராமர் பற்றி பாரதத்திலே ஐவருடைய காவியை பற்றி என்று இப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டார் ஆனால் நம்முடைய சேக்கடா பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மாளுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டு பேசுகிறார் இந்த அறுபத்து மூவரும் ஒரு நாட்டவர் அல்ல ஒரு இனத்தவர் அல்ல ஒரு ஊரினர் அல்ல ஆடவர் பெண்பிர் அரசர் சிற்றரசர் என்று இப்படியெல்லாம் வணிகர் வேளாளர் புயவர் மன்னார் போன்று இப்படி எல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களை பற்றிய வரலாற்றை சொல்கின்ற பொழுது இவர்கள் எத்தனை பேரையும் அடைக்கி ஆனால் ஒரு பெரும் காப்பியுமாக செய்கின்ற அந்த பெரும் புலமை நடராஜ பெருமானுடைய திருவர்களால் உங்களுக்கு வாய்ப்பு அதனால் எந்த ஒன்றிலுமே அவர்களுக்கு இருக்கிற பல்வேறு இடையூறுகளை அது அவருடைய நுண்மா நுழைப்படம் பெருமானுடைய திருவுருள் இரண்டையும் கொண்டு மிகச் செம்மையா செய்திருக்கிறது இப்ப நாட்டு சிறப்பு என்று சொன்னார் ராமாயணத்துக்கு நாட்டு சிறப்பு அயோத்தி தான் அது போல சிலப்பதி ஆரத்திற்கு பூம்புவார் காவிரி சிறப்பு தான் மணிமேகலைக்காது என்றால் அப்ப அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு அந்த பெருமகன் பெருமகனுடைய நாடு அந்த நாட்டுடைய சிறப்புன்னு சொல்றாங்க இந்த அறுபத்து மூவரை கோழன் என்ற பொழுது ஒருவர் காம்பேலி நாடு நேசநாயனர் அவர் தான் வடபுலத்தவர் திருமூலர் இங்கே தென்னாட்டில் இருந்தவர் தான் என்றாலும் திருக்கயிலுக்கு அடிக்கடி சென்று வந்து வருகின்றவர் அப்படி திருக்கயிலுக்கு வந்து சென்று மீண்டும் பொதியமலைக்கு வருகின்றவர் தான் இடையில் இவ்வாறாயிற்று என்று அந்த வரலாறு வருகிறது அப்புறம் இந்த காலம் வேற வேறுபாடு கோழங்கட் சோழனை பற்றி இருக்கிறது அது மாதிரி தங்க அப்புறம் திருமூரர் அது அடுத்து வர காரைக்காலமே இப்படி எல்லாம் வருகிறார் ஆகவே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டின் அயற் இருக்கின்ற பெயர் அத்தனை பேரும் இத்தனை பேருக்கும் சேர ஒரு நாட்டு சிறப்பு அமையும் அது எப்படி அமைக்கிறது இப்ப நின்ற செய்ய நெடுமாறுனா பாண்டி சொல்லணும் ஏன்னா பாண்டி மூர்த்தி நாயனார் பாண்டி நாடு நின்ற செய்ய நெடுமாறன் சரி சேரமான் பெருமாள் நாயனார் அய்யலியல் தருவன் உள்ள சேர அவரு கேரத்தை சொல்லி சொல்லணும் இங்க தொண்டை நாடு எடுத்துக்கொண்டா திருக்குற தொண்டை நாடு இங்க பாலியாரை அமைப்பு நம்முடைய கேட்கிறார் நல்ல தீர்க்கமாக எண்ணி செய்தார் சோழ நாட்டு திறப்பு சொல்றார் ஏன் உடனே நம்முடைய மூளை என்ன பண்ணும்னு கேட்டா நம்ம மூளை அல்ல கொஞ்சம் விரைவாக எண்ணுகிற மூளை அவர் சோழ நாட்டவர் ஆதலால் என்று ஆரம்பிச்சுருவாங்க பாடுபடுது சுந்தரமோ சுவாம அந்த காப்பிய தலைவராக இருக்கின்ற பெரியவர் சுந்தரர் அவர் நடுநாட்டவராக இருந்த போதிலும் அவருடைய வாழ்வியல்ல மிகத் திருப்பமான மையங்கள் ஏன் திருத்தொண்ட தொகையது அது ஒன்றுதான் அவருடைய வாழ்விலே மிகப்பெரிய மையமாக அமைத்தது ஏனென்றால் அதற்காகத்தான் அவர் வந்தார் என்றே நம்முடைய சேகரசுடன் மாதவம் செய்த சென் திசை வாழ்ந்திட சீதியா திரு போதுவார் அவர் மேல் மனம் அவர்களை மலைபிடித்து மலைபிடித்து பெருமானது என்றோ ஒரு நாள் ஒரு குறிப்பு அப்படி பட வேண்டும் என்று சொன்னால் பின்னணி என்ன என்பதை செய்குலார் சொல்லுகின்ற பொழுது மாதவம் செய்த தென் செய்ய வாழ்ந்திட தொண்ட தொகை தர போது அவர் மேல் மனம் போய்க்கிட ஆகவே சுந்தரருடைய வரலாற்றிலே திருத்தொண்டியது ஆழமானது திருவாரூர் அவர் வாழ்நாளில இரண்டு பெண்களையும் மனக்கள் ஏறந்தது காரணம் அந்த முன்னே இரண்டு பெண்களையும் ஏற்பதுனால அதுல பறவையார் வாழ்ந்த இடம் தங்கிலியார் வாழ்ந்த இடம் திருவத்தி இந்த இரு பெருமக்களிலும் அவர் மிகுதியாக வாழ்ந்த நாடு எது பறவையாரோடு தான் மிகவும் வாழ்ந்த வாழ்ந்த நாட்கள் வாழ்ந்த நாட்கள் என்றுதான் சொல்லணும் ஏன் பதினாறாவது ஆண்டுல திருமணம் இருக்கு அதான் இயற்கை பதினெட்டாவது ஆண்டுல அவர் வீடு பேரடைகிறார் இரண்டே ஆண்டு வாழ்ந்தது இதுல இரண்டு முறை சேர பயணம் இங்க தொண்டை பயணம் மற்ற பயனெல்லாம் இருக்குது கொஞ்ச நாள் இந்த தருத்தால் கொள்ளப்பட்டு தமிழான்தோட எியடங்கள்ல இருந்ததை விட திருவாரூரில் வாழ்ந்த காலம் சற்று அதிகம் என்று சொல்லுங்க அதனால திருவாரூர் பெருமாண்டத்தில் அவருக்கு அதிக ஈடுபாடும் இருக்கு எத்தனை நாள் தெரிந்திருக்கேன் இடைவெளி என்று சொல்ல இப்படி எல்லாம் இருப்பதனால திருவாரூர் மையம் அவருக்கு திருவாரூர் தொண்டை நாடு எனவேதான் திருத்தொண்ட தொகை தந்த நாடும் தொந்தர பெருமானுக்கு தன்னுடைய வாழ்நாளில் மிகுதியான ஒரு நாட்கள் அங்கே இருந்த இடமும் அவருக்கு இருந்த ஈடுபாடும் எல்லாம் இருந்ததையினாலே தொண்டை நாட்டிலின் அல்லது சோழ சிறப்பாக நம்முடைய நாட்டு திறப்பை அமைத்தார் அதுவரை வேற எந்த காரணமும் எங்களுக்கு படல நாட்டு சிறப்பு அருபான் நாயன்மா இருக்கும் தலைவராக இருக்கிற நம்முடைய சுந்தரரை மையமாக கொண்டு செய்ததனால்தான் இந்த நாட்டு சிறப்பு சோழ நாட்டு சிறப்பாக அமைந்தது வேற மாதிரி அமைச்சா இந்த நாட்டு சிறப்பு இப்படி சோழ நாட்டு சிறப்பாக அமைந்திருக்கிறது முக்கியமானது என்ன அடிப்படையில நல்ல நீர்வளம் தான் நீர் நதிக்கரை நாக இருக்கு என்ன நீர்வளம் மிகுந்திருந்தா தான் நாகரிக வளர்ச்சி எல்லாம் இன்னைக்கு நாகரிகம் உலக அரங்கில வளர்ந்து இருக்கு அந்த நதிக்கரைகள் நாட்டு சிறப்பு என்று சொன்னால் அதற்கு துண்ணணி அடிப்படையா இருப்பது நீர்வளம் நீர்வளத்துக்கு என்ன இங்கே அருமையாக இந்த இல்லமே அல்ல அந்த இல்லமேல மிக அருமையாக காவிரி ஓடியது இந்த இல்ல ரொம்ப கடினப்படும் அஞ்சு தெரியா பத்து தெரியாது என்று சொல்லலாம் என்பதை பொருளாக நாம் கருவோம் நம்ம தலையில் ஆனால் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக மலைத்தலைய கடற்காவிரி என்று தங்க காலம் சொல்லிட்டு காவிரியை சொல்லும் போது மலையை தலையாக கொண்டு அதாவது குடகு மலையை அது தலையாக கொண்டு தன்னுடைய இறுதியாக இருப்பது கடலை எல்லையாக கொண்டிருக்கிறது மலைத்தலைய கடற்காவிரி என்று அருமையாக தங்கலைக்கன் சொன்னார் அதனால கடலே இல்லாத காலம் அது பாட்டுக்கு வான் வைத்தினும் கடற்காவிரி என்றெல்லாம் சொன்னார் அதனால் காவிரியினுடைய வளம் மிகச் சிறப்பாக இருந்தது இந்த சோழ நாட்டுப் பெருக்கத்திற்கு காரணம் அதனால் இப்பொழுது நாம் நாட்டு வளம் காணுகின்ற பொழுது அதற்கு அடிப்படையாக இருக்கிற நீர்வளமாக இருக்கிற காவிரியின் நலமும் ஒருங்கு பார்ப்போம் என்று சொல்லி நுடைகிறோம் இந்த நாட்டு வளத்தை முதன்முதல் தொடங்கி வைத்த பெருமை திருவள்ளுவருக்கு தான் உரிய நான் அடிப்படை சொல்வது போல முதல் ஞானி அவர்தான் முதல் ஞானி முதற் மாட்டேன் முதற் வேற எங்கயோ போயிடுவோம் என்று சொன்னால் சமயத்தொடர்பு முதல் புலவர் சமய தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம் முதல் ஞானி நல்ல அழுத்தமான சமய தொழிலோடு நல்ல ஆழமான புலமை நிலம் மிக்க ஒரு ஞானி முதல் ஞானி திருவள்ளுவர்தான் ஒன்று மாற்ற அவர் பொறுப்பால் எடுத்துக்கொண்டு எடுபது அதிகாரம் பேசுகின்றவர் ஒரு நாடு எப்படி அமைய வேண்டும் முதல்ல கட்டுக்கோப்பு செஞ்ச ஒன்றே அவர் தான் நல்ல அரசு நல்ல அமைச்சு நல்ல அரண் அங்க வாடுகின்ற நல்ல மக்கள் அவர்களுக்கு இருக்கிற நல்ல நட்பு நட்புனால்தான் பாலா போயிடுச்சு தெரியும் நட்பு நட்புங்களா நட்பு வேண்டுவதுதான் திருவள்ளுவர் சொல்றாருப்பா பதினேழு நட்புக்காக வகுத்தது பதினேழு அதிகாரம் மனிதன் வந்து கொஞ்சம் தெரியவுடனே என்ன பண்றான் முதல்ல அம்மா அப்பா தவிர வேற எதுவுமே தெரியாது கொஞ்சம் விளையாட ஆரம்பித்த பிறகு நான் பக்கத்துக்கு போறேன் அந்த விட்டு போய் என்னோட போறேன் அந்த விளையாட போறேன்னு போறான் நாளைக்கு அப்புறம் பள்ளி அப்புறம் உயர்நிலைப்பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் என்று போகின்ற பிள்ளை நட்பு விரிந்து போகிறது அப்புறம் திருமணம் அது தொடர்பான நட்பு அப்புறம் பனி அது நட்பு என்று நட்புல அவங்க விரிந்து போகிற வேண்டும் அதனால் திருவள்ளுவர் போய் திருத்தியாக நடை எடுத்து பதினேரது பாடினா கூட நட்பு நட்பு ஆராய்தல் நட்பு அப்படியே இப்படி நல்ல நட்பு இதையெல்லாம் சூழல் இருந்தால் மட்டும் போதுமா சில சூழல் உண்டு அதுவரை கூடாது எது சூது கூடாது பரப்பெயர் பிரிவு கூடாது இது ரெண்டு விதம் சொன்ன இத்தனை சொன்ன நிலத்தையும் அது ரெண்டையும் அருமையாக விலைக்கு வாழ்ந்த மக்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்க வேண்டும் நல்ல மான உணர்ச்சி இருக்கணும்னு சொல்றேன் இது இது மான உணர்ச்சி